الحمد لله الحمد لله الذي جعل في السماء بروجا وجعل فيها سراجا وقمرًا منيرًا وهو الذي جعل الليل والنهار في بدل لمن أراد أن يذكر أو أراد شكورا وصلى الله وسلم على سيدنا محمد وعلى اله واصحابه واتباعه واهل بيته اجمعين اما بعد في عباد الله اوصيكم ونحيي اياكم بتقوى الله فقد قال الله تعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم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 مَقْلُوبُونَ النَّاسُ وَالْحِجَارَةُ عَلَيْهَا مَلَائِكَةٌ غِلَاظٌ شِدَادٌ لَّا يَعْصُونَ اللَّهَ مَا أَمَرَهُمْ لَّا يَعْصُونَ اللَّهَ مَا أَمَرَهُمْ وَيَفْعَلُونَ مَا يُؤْمَرُونَ صَدَقَ اللَّهُ الْعَلِيُّ الْعَظِيمُ قَبْلَ كُورِيَ وَنَرَوْنَ أَوَ نَيَّ اللَّهُ அவனையே போற்றே நல்கொள் அவன் தனித்தவன் அவன் யாரையும் என்றும் உலகத்தூப்படியாக அவன் அறிவித்த சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் வந்தவர்கள் மீதிலும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை அணுகுவாக பின்பற்றி வாழ்ந்த அல்லாவுக்காக வேண்டி ஆழ்த்தைக்காக இருக்கின்ற இயத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹாக்கு சுபகான வாழ்க்கையில் எடுத்துமாறு எவ்விருக்கின்றன அவைகளை எல்லாம் அடுத்த வேண்டாம் விலை அத்தகைய காரியங்களை விட்டு தவிர்த்து விலகி நடந்து கொள்ளுமாறும் முதல் முதலாவதாக அடியிருக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தன் நல்லுபுணத்தும் குறிப்பிடுகின்றேன் உண்மையில் எல்லா பயந்தவர்கள் அல்லாவை அங்கே உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் அன்புக்குரிய சகோதரிகளை அல்லா நிகழ்சியார்களே அல்லாஹூ உலகத்தில் எங்களுக்கு பல வகையான அறுப்புடைகளை தந்திருக்கிறார் நியாமத்தை அளித்திருக்கிறார் உண்மையில் அல்லாஹு தந்திருக்கக்கூடிய நியமத்துக்களில் அறுப்படைகளில் நாம் பாவித்துக் கொண்டிருக்கிறோம் அவைகளை நாம் சுவைத்துக் கொண்டிருக்கிறோம் எனவே அவைகளுக்கு நாம் நன்றி செலுத்தும் செலுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் அறுப்படைகளை இன்னும் மென்மேலாக அதிகமாக தருவார் அருமையான சகோதரர்களை அல்லாஹூ அந்த வகையில் எந்த நேரமும் எந்த சந்தர்ப்பத்திலேயும் நல்ல அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தந்திருக்கிறார் எங்கெங்கெல்லாம் நல்ல அமல்கள் செய்வதற்கான சந்தர்ப்பங்கள் பாக்கியங்கள் கிடைக்கின்றனவோ அப்படியான இடங்களில் நாம் நல்ல நம்முடைய காலங்களை நேரங்களை நாம் அதிகமான முறையில கொடுப்பதற்கு முயற்சிக்க வேண்டும் முன்வர வேண்டும் அதே கடமையை நிறைவேற்றுவதற்காக அவனுடைய மாளிகையில் அவனுடைய அழைப்பை ஏற்றி நேர காலத்தோட பொதுவோட வளர்த்திக்கூடிய நீயத்தோட அவனுடைய மச்சுதுக்கள் அமர்ந்திருக்கிறோம் பேசப்படக்கூடிய மஜிதத்தில் நாம் இருக்கின்ற பொழுதே அல்லாஹ் எங்களுடைய உள்ளத்தை நெருக்கத்தையும் பிரகாசத்தையும் அல்லா உருவாக்குவான் எங்களுக்கு மத்தியில் அன்பையும் முகப்பத்தையும் ஒற்றுமையும் உருவாக்குவான் வயதாளிகள் இருக்கிறார்கள் நோயாளிகள் இருக்கிறார்கள் நாட்காரிகளிலே இருப்பார்கள் என்றாலும் இடைவெளிகளை நாம் நிரப்பிக் கொண்டா பின்னால் வரக்கூடிய சகோதரர்களுக்கு இலவாக இருக்கும் அருமையான சகோதரிகளை அல்லாஹ் நகதியார்களே அருமை நகையம் செல்லம் ஒல்லவர்கள் சொல்கின்ற பொழுது நீங்கள் சாரிஹான் அமலின் பக்கம் விரைந்து செல்லுங்கள் சாரிஹான் அமலை செய்வதற்காக நீங்கள் விரைந்து செல்லுங்கள் என்பதாக திட்ட தெளிவாக சொல்லிருக்கிறார்கள் அல்பராணம் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது சர்வையரா யாரொரு மனிதன் அனுப்பறமான மளவாவதை நன்மையான காரியத்தை செய்தாலும் அதனுடைய குரதி பலனையும் அவர் கண்டுகொள்வார் யாரொரு மனிதன் அனுப்பறமான மளவாவதை ஒரு பாவத்தை செய்தாலும் அதனுடைய தரனையும் அவர் கண்டுகொள்வார் அருமையான சகோதரர்களை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அந்த நபியை நம்முடைய நடியான செய்திருக்கிறோம் நாம் எல்லாம் என்ற கல்வாவே சொல்லிருக்கிறோம் அல்லாஹுடன் அந்த இறுதி தூதராக வந்த அருமை நாயகம் சல்லாஹ் ஒலிவத்த அவர்களுடைய பெயரை இணைத்து நாம் எல்லோரும் அவர்கள் எங்களுடைய நபி நாளில் சபாத்து எங்களுக்கு சொந்தம் நாளில் கயாமத்துறைய நாளையிலே எல்லா நவிவார்களுடைய உண்மத்துக்களை விட அந்த ரசூலர்களாகி சல்லாஹ் ஒலிவரம் அவருடைய உண்மத்துக்களாகிய நாங்கள் தான் அடிவளியில் அதிகமானவர்களாக இருப்போம் என்று நம்முடைய வார்த்தையால் மட்டும் சொல்லி போதால் மாறாதே அறுவை நாயகம் செல்லும் அவர்கள் ஒவ்வொரு மனிதரும் அது ஆணோ பெண்ணோ பெரியவர்களோ பெரியவர்களோ படித்தவர்களோ படிப்பு இல்லாதவர்களோ ஏழைகளோ பணக்காரர்களோ அது அருமையாக இருக்கட்டும் அருமையாக இருக்கட்டும் எந்த நாட்டை சார்ந்தவராக இருக்கட்டும் எப்படி இருந்தாலும் வறுமையானவர்களே அனைவர்களுக்கும் கூதராக அந்த அறுவை நாயகம் செல்லா வரை ஒரு செல்லும் எனவே அந்த சூழல்லாக செல்லல்லா ஒனைவசல்ல அவர்களை ஏற்றிருக்கக்கூடிய நாம் அந்த நபி செல்லல்லா ஒழிவத்தல் அவர்கள் உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் குடும்பமாக சமூக சமூகமாக தனிமையாக வாழும்பொழுது எப்படி வாழ வேண்டும் என்பதை சொல்லியிருக்கிறார்களோ வாழ்க்கையில் செய்திருக்கிறார்களோ அவைகளை நாம் சரியான முறையிலே பின்பற்றாத வரை நான் தயவுத்துறை நாளில் அந்த நபியுடைய சபாத்து எங்களுக்கு கிடைக்குமா இல்லையா சந்தேகம் வா தொழிலாளி முதலாளியாக வாழ்கின்ற பொழுது எப்படி வாழ வேண்டும் என்பதை தெளிவாக சொல்லிருக்கிறார்கள் அதற்கு முன்னால் இதோ நாம் இருப்பதை ட்ரபியூனில் அவ்வளோ மாதம் நடிப்பிறந்த மாதம் என்பதாக மாதத்தில் அநேகமான இடங்களில் அநேகமான இடங்களில் நதியின் மீது அதிகமான செலவாசிக்கை சொல்வார்கள் நபியை புகழ்ந்து பாடுவார்கள் நபி பிறந்த நாள் என்பதற்காக பல பல நிகழ்ச்சிகளை வைப்பார்கள் பல பல ஏற்பாடுகளை செய்வார்கள் அருமையானவர்களே நாம் அந்த அதிமுறையில் அவங்கள் மாதத்தில் அந்த நதியை புகழ்ந்து விட்டோம் நபியின் மீது புகழ்ந்து பாடிவிட்டோம் நபிக்காகவே பல ஏற்பாடுகளை செய்துவிட்டோம் மாறாக அந்த நபியின் மீது இருக்கக்கூடிய அன்புக்கு அடையாளம் நபியின் மீது இருக்கக்கூடிய அடையாளம் நம்முடைய தன்னுடைய வாழ்க்கைகளை எப்படி வாழ்ந்து காட்டினார்களோ அதே பிரகாரம் வாழ்வது தான் அந்த நபியின் மீது இருக்கக்கூடிய அன்புக்கு அடையாளம் இமகுணா பூசலி ரமத்துல்லாஹி அழகியவர்கள் குருதாஸ் ஷரீஃபிலே செல்கிறார்கள் நபாத்த ஒவ்வொரு மனிதர்களுக்கும் நபியின் மீது அன்பு இருப்பது கட்டாய கடமை அருமையானவர்களே அன்பு என்பது வாழ்க்கையை நாம் நம்முடைய வாழ்க்கையை கொண்டு வர நபியுடைய பண்புகள் எப்படி இருந்தது நபியுடைய நடவடிக்கைகள் எப்படி இருந்தது நபியை ஏற்காத நபியை கொலை செய்த வந்த மனிதர்களோடு நபி எப்படியான பண்புகளோடு நடந்திருக்கிறார்கள் அந்த நபி செல்லா வரைவ செல்லவர்கள் அவர்களுக்கு எப்படியான செதுமத்துக்களை செய்திருக்கிறார்கள் என்பதை நான் சொல்லித்தான் நீங்கள் விளங்க வேண்டும் என்பதல்ல அருமையானவர்களே இமாமுலா பூசணி அமது இன்னொரு இடத்திலே நலிவுடைய பண்பை பற்றி சொல்லும் பொழுது பாபன் நவித்தின் ஒகைய கோலத்தின் வலியுதா அனுமன் பழைய கோலத்திலேயும் நல்ல பண்புகளிலேயும் நல்ல பழக்க வழக்கங்களிலும் நவிசல்லா ஒளி ஒத்துள்ளவர்கள் உயர்ந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள் நெரிசல் செல்லும் அவர்கள் அறிவுடைய விஷயத்தில் யாருக்கும் நதியை நெருங்க முடியாது அறிவாளிகளாகவும் இருந்திருக்கிறார்கள் இன்றைய காலத்தில் எத்தனையோ அறிஞர்கள் எத்தனையோ மருத்துவ ஒவ்வொரு அடிப்படையை நாம் இன்னொரு விடயங்களை கண்டுபிடித்திருக்கிறோம் இந்த நோய்க்கு இதுதான் மருந்து என்றெல்லாம் சொல்கிறார்களே இவைகளெல்லாம் நாம் நம்பி பின்பற்றுகிறோமே அருமையான சகோதரர்களே அப்படியான அறிஞர்கள் அப்படியான ஆய்வாளர்கள் எல்லாம் அந்த நிதி அல்லாஹ் ஒரைய வாழ்க்கை வழிமுறைகளில் இருந்து அந்த அறிவை எடுத்து எங்களுக்கு பரத்துகிறார்களே தவிர அவர்களுக்கு வித்தியாசமாக அந்த அறிஞர்களுக்கு அறிவுகள் கொடுக்கப்படல்ல அந்த அளவுக்கு அறிவாளிதான் எங்களுடைய தலைவர் அருமை நாயகம் செல்லாஹ் ஒரையோசல்லம் அண்ணவர்கள் அருமையான சகோதரிகளை இப்படியான நபியை பின்பற்றக்கூடிய நாம் ஒவ்வொரு வடயத்திலையும் நாம் பின்பற்றுவதற்கு முன் வருவோம் ஆரம்பமாக நம்முடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்னுடைய பேச்சுவார்த்தைகள் என்னுடைய நடத்தைகள் என்னுடைய சுத்தமான உடையங்கள் என்னுடைய ஆடைகள் என்னுடைய வீட்டு குரங்கள் என்னுடைய வீட்டு தோட்டங்கள் இப்படியான விடயங்கள் எப்படி இருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவர்களும் கவனமாக கேட்டு கவனமாக நாம் கேட்டி அதை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் அருமையான சகோதரிகளை குடும்பங்களோடு வாழக்கூடிய நேரத்தில் முறையில வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க ஒரு நேரம் அபுபக்தர் எல்லா அன்பு அவர்களோடு இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு மனிதர் வந்து அபுபக்தர் எல்லா அன்பர்களுக்கு தேவை இல்லாத வார்த்தை கொண்டு ஏற்றி பேச்சுக்கு மறுமழி கொடுக்கின்றபப்பட்டு அந்த இடத்தை விட்டு எலும்பி செல்கிறார்கள் நபியிடத்திலே கேட்கப்பட்டது யார சூழலா உங்களுடைய நண்பர் அபுபக்தர் அவர்களுக்கு அந்த மனிதன் ஏற்றக்கூடிய நேரத்தில் நீங்கள் திருத்திக் கொண்டிருந்தீர்கள் எப்பொழுது அவர் பகுதி அல்லா வாயை ஆரம்பித்தார்களோ அந்த நேரத்தில் நீங்க கோபப்பட்டு போய்விட்டீர்களே என்று கேட்ட நேரத்தில் நடித்த ஒளிவர் செல்லும் சொன்னார்கள் அந்த மனிதன் அவூபகர் சித்திய பரவதி அல்லா்களுக்கு ஏற்றி கொண்டிருக்கும் காலமெல்லாம் மலக்குமாறுகள் அவருடைய ஏசிக்கு பதில் கொடுத்தாங்க எப்பொழுது அவபகத்தர் சித்திய பருவியல்லா வாயை திறக்க ஆரம்பித்தார்களோ தான் வந்துவிட்டான் என்பதாக சொன்னார்கள் அருமையான சகோதரர்களே இதே போல ரசூல் சல் அல்லா செல்லம் அவர்கள் நான் வடிவத்துக்கு இடையிலே வருகிறேன் எனவே இதற்கு முன்னாடி நதியுடைய சில பண்புகளை நாம் பார்ப்போம் ரசூல் அவர்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் அதர தபு சிஜே பரவலு இன்னும் ஏனைய சகாபாக்கள் வருவார்கள் நதியுடைய மஜ்மாவுக்கு அவர் அவர்களுடைய அமல்களை பத்தி விசாரிப்பார் செய்தேன் உமர் ரோன் ஆத்த நான் அபூபக்தரை அமனுடைய விஷயத்தில முந்தூடும் அவனுடைய விடயத்தில் போட்டி போட்டாங்க சகாபாக்கள் ஆனால் இரண்டு பேரும் நண்பர்கள் இரண்டு பேரும் நண்பர்கள் ஆனால் துறை விஷயத்துல கோர்த்தி இருந்துருச்சு ஒரு முறை ரவி ஒரு நாளைக்கு அதாவது ஆரம்பத்தில் யாரு சலாத்தில முந்திக் கொள்வாங்களோ அவங்களுக்கு இன்னும் நன்மைகள் வெகுமதிகள் இருக்கிறது என்பதை சொன்ன நேரத்துல அது துமர் ரவி அல்லாமன் அவங்களுக்கு ஆத்த நான் அபூபக்கரை அமலில் முந்தோணும் எப்படியாவது இன்றைய அபூபக்கரை தோக்கடிக்கப்படணும் அபூபக்கர் ரவி மேலான சகோதரிகளை அல்லாஹ் என்ன நடந்துருச்சு உங்களுக்கு என்ன நடந்துருச்சு சொன்னா என்னுடைய நண்பர் உமர் ரவி அல்லாஹ் அவர்கள் எந்த நாடும் என்னோட விவாதத்துடைய விஷயத்துல போட்டி போடுவோம் என்ற ஆசை ஆர்வம் உள்ளவராக என்பதாக விட்டு கொடுக்க விட்டு கொடுக்கும் அந்த தகாபாக்களுக்கு மத்தியிலே ஒரு நாள் அதர் தபூபகர் அல்லாஹ் முகத்தை பாக்குறாங்க கவலையில துக்கத்திலே ஏதோ ஒரு சிந்தனையில இருப்பது போன்று வழங்குது இப்ப அபுபகர் சித்தீப் ரபி அல்லாஹ் உள்ளத்துல சிந்தனைகள் ஓடி என்னுடைய செயல்கள் என்னுடைய வார்த்தைகள் என்னுடைய நடத்தை உமர் ரபி அல்லாஹ் அவங்க அளவுக்கு நடந்து விட்டதோ சரியா இப்ப கவலைப்படுவாங்க இப்ப என்ன செய்யறாங்க அழுது அழுது வாராங்க வந்து நவீனத்துல சொல்றாங்க யாரா சொல்லலா நான் உமருடைய முகத்தை பார்த்தேன் உமர் கவலை நிறைஞ்சவரது போல ஏதோ ஒரு சிந்தனையில் இருக்கிறாரு ஏத செயல்கள் வார்த்தைகள் அவருடைய உள்ளத்தை நோக்கடித்து விட்டதோ தெரியா யார் எனக்காக வேண்டி நான் ஏதாவது செய்திருந்தா என்னை மன்னித்துக் கொள்ளுமாறு மன்னிப்பு கேள்வி யார் சொல்கிறார்கள் அறுவையான சகோதரர்களில் உமர் ரபி அல்லாஹு தானாக வாராங்க அறுவை நாயகம் சல் அல்லாஹு உமர் ரபி அல்லாஹன் அவங்களை பார்த்து சொல்றாங்க ஏதாவது உங்களுடைய உள்ள மோகக்கூடிய அளவுக்கு ஏசி இருந்தா பேசி இருந்தா நடந்திருந்தா உங்களுடைய அபுபக்தர் அருமையான சகோதரர்களே அதற்கு உமர் ரவி அல்லா உடனே அந்த இடத்துல உட்கார்ந்து அழுகுறாங்க அழுது சொல்றாங்க யாரா சொல் அல்லா நான் அபுபக்தர் ரவி அல்லாங்களுக்கு மன்னிப்பு கொடுக்க கூடிய அளவுக்கு அபுபக்தர் எனக்கு என்ன என்ன கொடுமை செய்தார்க்கு என்ன தவறு செய்தார்கள் அருமையான சகோதரர்களே இதுதான் அந்த உத்தம சகாபாக்களுடைய வாழ்க்கை வழிமுறைகள் இதைத்தான் அருமை நாயகம் செல்லம் செல்லமருகள் அந்த சகாபாக்களுக்கு பழகினார்கள் ஒரு மகன் ஒரு மகள் தன்னுடைய தாயோடு எப்படியான முறையிலே நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அருமை நாயகம் செல்லம் அவருக்கு தெளிவாக சொல்லி தந்திருக்கிறார்கள் அருமையானவர்களே இன்றைய காலத்தை பொறுத்த வரையில் நம்முடைய தாய் தந்தையர்களை நம்முடைய அறிவு நம்முடைய பட்டம் நம்முடைய பதவி நம்முடைய சொத்துக்கள் தாய் தந்தையின் முதியோர் இல்லத்துக்கு போய் சேரக்கூடிய அளவுக்கு ஆக்குகிறது எங்களுடைய தாய் தந்தையை நாம் விரட்டி விடுகிறோம் எங்களுடைய தாய் தந்தையர்கள் வயது முயறந்த நேரத்தில் நோயாளியாக இருக்கின்ற பொழுது நாம் கட்டிய வீட்டில் நாம் சுத்தமாக வைத்திருக்கக்கூடிய வீட்டில் நஜீட்டை கழித்து விட்டால் நஜீட்டாக அந்த வீட்டை ஆக்கிவிட்டால் அந்த நஜீசை பொருந்திக் கொள்ளாமல் அந்த தாய் தந்தையர்களை ஏசி விரட்டுகிறோம் வீட்டை அருமையானவர்களே நாம் சிறிய பிள்ளைகளாக இருக்கின்ற பொழுது நம்முடைய நம்முடைய தாய் தன்னை சுத்தப்படுத்தி தன்னை நம்முடைய தாய் அவளை சுத்தப்படுத்தி சுத்தமான ஆடைகளை புத்தாடைகளை அணிந்து வந்து எங்களை அரவணைக்கின்ற நேரத்திலையும் கூட நாம் நம்முடைய தாயுடைய மடியில் அந்த சுத்தமான அந்த ஆடைகளில் நாம் மனம் சலம் கழிக்கலையா கழித்திருக்கலாம் ஆனால் எங்களை தாய் தந்தையர்கள் வளர்த்தல்ல எங்களை எங்களை அவர்கள் உதைக்கல்ல எங்களை அவர்கள் தூக்கி எரியல்ல அவர்கள் எங்களை சுத்தப்படுத்தி எங்களை அரவணைத்தார்கள் அருமையானவர்களின் ஒரு சம்பவம் இன்றைய காலத்தில் நம்முடைய அறிவு தாய் தந்தையோர்களை விட மேலோங்கியதன் காரணமாக நம்முடைய பட்டம் பதவிகள் நம்முடைய சொத்துடைய கண்ணியங்கள் நம்முடைய தாய் சந்தேகர்களுடைய கண்ணியத்தை விட மேலோங்கி இருப்பதன் காரணமாக நம்முடைய நண்பர்களுடைய நண்பர்களுடைய முதியோர் இல்லத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்காக எவ்வளவு முயற்சிகளை நம்முடைய சகோதர சகோதரிகள் செய்கிறார்கள் ஒரு நாட்டிலே நல்ல படித்த ஒரு மகன் நல்ல படித்த ஒரு மகன் பட்டம் பதவியோடு வாழக்கூடியவன் என்னை சந்திப்பதற்காக நண்பர்கள் வருவார்கள் என்பதை நினைத்து இந்த வயது முயறந்த தாய் என்னுடைய வீட்டில இருந்தால் என்னுடைய நண்பர்கள் என்னை கேவலமாக பேசுவார்கள் என்பதை நினைப்பி தன்னுடைய தாயை தோளிலே சுமந்து கொண்டு காட்டு வழியாக உச்சமலையிலே வைத்துவிட்டு வருவதற்காக தூக்கி கொண்டு செல்கிறான் அந்த மகன் அருமையானவர்களே தோளிலே இருக்கக்கூடிய தாயும் அந்த மகனோட இறக்கம் என்பதை அந்த மகன் அரியல்ல தூக்கி கொண்டு போகிறான் உச்ச மலையிலே என்னுடைய விட்டு வருவோம் என்ற எண்ணி தூக்கிலே அமர்ந்திருக்காட்டு வழியாக போகின்ற பொழுது இலை குறைகளை மரண கொடிகளை அப்படியோ உடைத்து உழைத்து போடுகிறார் மகன் சுமந்து செல்லக்கூடிய மகன் கேட்கிறான் தாயை நீங்கள் என்ன செய்கிறீர்கள் தாயை நீங்கள் என்ன செய்கிறீர்கள் அந்த இறக்கம் உள்ள தாய் சொல்கிறா மகனே இதோ நீ என்னை உச்ச மலையிலே வைத்து விட்டு வருவதற்காக நீ என்னை உச்சமலையிலே வைத்து விட்டு திரும்பி வருகின்ற பொழுது நீ சென்ற வழியை நீ தவறி விடுவாய் என்பதற்காக அந்த வழியை அடையாளம் காணுவதற்காக நான் உன்னுடைய பார்வைக்கு அந்த வழியுடைய அடையாளம் விளங்க வேண்டும் என்பதற்காக அந்த இலை கொலைகளை நான் உழைத்து போடுகிறேன் என்ற அந்த வார்த்தையை சொன்ன உணர்வு வருகிறது அருமையான சகோதரர்களே எனவே பெற்றோர்களோட தாய் தந்தையோட இறக்கமாக இருப்போம் இதையும் அருமை நாயகம் செல்லந்தா செல்லமர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை வழிமுறைகளிலே எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் அத்தோடு அருமையான சகோதரர்களே அல்லாகும் நிலையார்களே சுத்தம் என்பதை இஸ்லாம் தெளிவாக எங்களுக்கு சொல்லி தருகிறது அருமை நாயகம் அவர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் நாம் எல்லாம் பாடத்தாலை புத்தகத்திலே படித்திருக்கிறோம் சுத்தம் என்பது ஈமாளின் பாதி சுத்தம் என்பது ஈமான் பகுதி எனவே அருமையானவர்களே சுத்தம் இல்லாமல் என்ற அடிபாதத்துகளும் கபூர் செய்யப்பட மாட்டார்கள் ஒரு மனிதன் தொழுவதாக சுத்தமாக தன்னுடைய ஆடைகளை உடம்புகளை வைத்துக் கொள்ள வேண்டும் சுத்தம் என்பதே பொதுவுடைய பாடம் என்பதாக உடம்பாக்கல் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார்கள் அருமையான சகோதரிகளை நாம் நினைக்கிறோம் என்றால் அழகான முறையில் துணி கழுவி அழகான ஒரு ஆடைகளை அணிந்தா புத்தாடைகளை அணிந்து நான் சுத்தமாக இருக்கிறேன் என்று நாம் நினைக்கிறோம் இன்றைக்கு அநேகமான மக்கள் இஸ்லாக்குடைய பாடங்களை படிக்கக்கூடிய வளையத்தில் ஜீரோவாக பின்வாங்க இருக்கிறார்கள் யாரும் இஸ்லாத்தை படிக்க வேண்டும் இஸ்லாத்தை விளங்க வேண்டும் என்ற அடிப்படையிலே முன் வருவது குறைவு அருமையானவர்களே நான் அணிந்திருப்பது வெள்ளை ஆடைகள் தான் ஏன் தலையிலே இருந்து உச்சன் கால் என்னுடைய உச்சந்தலையில இருந்து உள்ளன் கால் வரைக்கும் வெண்ணில ஆடைகள் தான் ஏன் வெண்ணில ஆடையிலே எந்த தடுப்பு வெற்றும் இல்லை ஆனால் நான் சுத்தம் என்று ஒவ்வொருவரைகளும் சொல்கிறோம் ஆனால் உள்ரங்கத்தை பார்க்கின்ற பொழுதே சில மனிதர்கள் சொல்லையும் வேணும் சில மனிதர்கள் குளிப்பை சரியான முறையில் நிறைவேற்றாமல் இருப்பார்கள் அது எப்படி சுத்தம் என்று சொல்ல முடியும் இதே போல மனம் தரம் கழித்தவர்கள் சரியான முறையில் சுத்தம் செய்யாமல் இருந்திருப்பார்கள் இவைகளை எப்படி சுத்தம் என்று சொல்வது வெள்ளைக்காரர்கள் ஆங்கிலேயர்கள் என்றெல்லாம் நாம் பேசுகிறோமே நாம் அவர்களுக்கு எவ்வளவு மதிப்புகளை கொடுக்கிறோம் அடித்து வந்தா கை அடித்து வந்தா அவர் எப்படித்தான் நஜீசாக இருந்தாலும் அவருடைய ஆணைக்கு நாம் மறுவாதி கொடுத்து இவர் சுத்தம் என்ற அடிப்படையில நாம் எத்தனை இடங்களை சுத்தமான இடங்களை எல்லாம் அவர்களுக்கு நாம் கொடுத்து முன்னுரிமை கொடுக்கிறோமே அருமையானவர்களே வெறுமனே வெளிலிங்கத்தை பார்த்து சுத்தம் என்பதை முடிவெடுக்க வேண்டாம் புகாரிகளில் வரக்கூடிய ஹஜீர் நபிசல்லா செல்லும் சொன்னார்கள் ஒவ்வொருவர்களும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் நாம் காய்ச்சட்டைகள் அணிகிறோம் அணிகிறோம் அருமையானவர்களே நாம் மனம் தளம் கழிப்பதற்காக நாம் பாத்ரூம் செய்கிறோம் நான் மனம் தளம் கழித்து விட்டு அழகான முறையிலே சுத்தம் செய்து வருகிறேனா நான் சுத்தம் செய்திருக்கிறேனா நான் நகை தேரோ வந்திருக்கிறேனா அருமை நாயகம் சல்லுல்லா ஒனைவர் செல்லவர்கள் ஒருமுறை கபறு நடந்து செல்லக்கூடிய நேரத்தில் வேதனை செய்யப்படுகிறார்கள் இந்த பகுதியை இந்த ரெண்டு கபருளை உள்ளவர்களும் வேதனை செய்யப்படுவார்கள் வேதனை செய்யப்படுகிறதை பெரும் பாலங்கள் செய்த காரணத்தினால் அல்ல சொன்னார்கள் நடித்தவர்கள் ஒரு கவரிலே வேதனை செய்யப்படுவது அவருடைய அருமையானவர்கள் ரிவாயத்துகளிலே அறிவிக்கப்படுகிறது நடித்த செல்லும் சொன்னார்கள் பசுமையான குச்சி கம்புகள் அதாவது கொலைகள் கொத்துக்கள் நீங்க உடைக்கொண்டு வாங்க உடைக்க நடிவுடைய கையில கொடுக்கப்படுவது நெரிசல் அவர்கள் இரண்டு பவருக்கு மேலான நாட்டிற்கு சொல்றாங்க தத்திகளின் காரணமாக இதனுடைய நிக்கலின் காரணமாக இந்த பகுதியில் இருப்பவர்களுடைய வேதனைகள் ஆக்கப்படும் என்பதாக சொன்னார் அருமையானவர்களை நாம் ஒன்றை நாம் இப்ப சிந்திக்கும் எந்த சுத்தமாக இருக்கிறேன் முதலாவது எங்களை பார்ப்போம் நான் சிறுநீர் கழித்து சுத்தமாக இருக்கிறேனா சிறுநீர் கழித்து சரியாக சுத்தம் செய்கிறேனா அதே போல ஜும்மா உடைய தொழுகையை நிலைநாட்டுவதற்காக அல்லது ஏனைய வகுத்துகளுக்காக அல்லது திருநாளுடைய தொழுகைகளுக்காக அநேகமாக நாங்கள் புத்தாடை அணிந்து வருவது ஆனால் நாம் ஆடைகள் அணிந்து வரக்கூடிய நேரத்தில் நம்முடைய தாய்சட்டைகள் வந்து நாம் பூசி விடுகிறோமே எப்படி அல்லா நம்முடைய நம்முடைய தொழுகைகளை கபு செய்ய போகிறான் அதற்கு ரெயா அல்லா பன்முர் ஒரு அஜீபை அறிவிக்கிறார்கள் நபிபலி வசல்லம் அவர்களோட நாங்கள் அமர்ந்திருக்கின்ற பொழுது ஒரு தோழர் வந்தார் பொது செய்து கொண்டு வருகிறார் இரண்டாவது செல்லல்லா பரிவர்த்தனம் சொன்னாங்க இது ஹப் பத்தவல்லா போய் ஒழிச்சு இப்படியாக மூன்று முறை அருமை நாயகம் செல்லல்லா பரிவர்த்தனம் சொல்லிவிட்டு மௌனமாக இருந்தார்கள் சகாவாக்கேட்டார்கள் யார சூழல்லா அந்த மனிதனுக்கு நீங்கள் மூன்று முறை சொன்னீர்கள் போய் உதவி செஞ்சிக்குவா என்பதாக நீங்கள் யாருடைய வேட்டி தாரமோ கால் சட்டையோ இந்த காலத்தில நாம் சௌசணிகிறோம் இப்படியான ஆணைகள் யாருடைய ஆணைகள் தலங்கை காலுக்கு கீழாக இடுபட்ட நிலைமையில் வருகிறதோ இவர்களுடைய தொழுகையை எல்லா கபூல் செய்ய மாட்டார் என்பதாக சொன்னார்கள் பரிபூரணமா நன்மை கிடைக்காது ஒரு மனிதனுடைய தொழுகை எல்லா இடத்திலே கபூலியாக உடல் சுத்தமாக இருக்கோம் ஆடை சுத்தமாக இருக்கோதும் சொல்லக்கூடிய இடம் சுத்தமாக இருக்கோம் அருவா நான் ஒன்றே கேட்கிறேன் நாம் பள்ளி வாசலுக்குள் வலது காய காலை நம்முடைய கௌசதிகளை நாம் பள்ளிக்குள்ளே மடிக்கிறோமே ஏன் பள்ளிக்குள்ளே நஜீஸ் இருக்கிறதா அருமையானவர்களின் பாதையிலே மடிக்கக்கூடிய சமூகம் பள்ளிக்குள்ளே வந்து கௌசர்களை மடிக்கிறோம் என்றால் ஒன்றை ஞாபகத்தில் வெய்யுங்கள் பானையில் எரிக்கக்கூடிய நஜீஷ்களை நம்முடைய தாரங்களை நம்முடைய தோப்புகளில் நம்முடைய கௌசர்களை நாம் பூசிக்கொண்டு இந்த இடத்திலே வந்து தொல்கிறோம் நம்முடைய தொழுகையும் பாத்தி நாம் தொழுகிற இடத்துல யார் யாரெல்லாம் கொல்கிறார்களோ அந்த இடத்துல நஜீஸ் பூசப்பட்டிருந்தான் அவர்களுடைய கொள்கையுடைய நிலைமை என்ன எந்த அளவுக்கு நாம் சுத்தத்தை ஆடைகள் அந்நியவானாங்கடா ஏன் நாய் பட்டா மண்ணை கொண்டு சுத்தம் செய்யு என்று மார்க்க சொல்லுறி அப்படியான மண்கள் நிறைந்து அந்த காலத்திலே இப்படி சொன்னாங்கண்டா இன்றைக்கு நாங்கள் நடக்கிறது மாபருக்கு மேல நாங்க நடக்கிறது கொங்கிரீட் ரோஸ்ல நாங்க நடக்கிறது தாறுகள் ஊட்டப்பட்ட ரோத்துல அருமையானவர்கள் எவ்வளவு நடிச்சல் இருக்கும் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம் இது நம்முடைய உடல் ரீதியான சுத்தம் இதே போல நம்முடைய வட்டாரம் எப்படி இருக்கிறது சுத்தம் நம்முடைய வீடுகள் எப்படி இருக்கிறது சுத்தமாக இருக்கிறதா நம்முடைய மனைவியுடைய வாழ்க்கையிலே சுத்தம் இருக்கிறதா நம்முடைய வீட்டு முற்றம் சுத்தமாக இருக்கிறதா அது ஒரு புறம் பெயுங்கள் நம்முடைய வீட்டுக்குள் நானுக்கு மத்தியிலே அதுமையானவர்களே நம்முடைய நஜீஸ்களின் மூலமாக நாம் சுத்தத்தை முறையிலே தேனாமல் இழிப்பதின் மூலமாக எங்களை வலித்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுடைய நிறைமைகள் எப்படி இருக்கிறது சுத்தத்தை பற்றி பெருமையாக பேசக்கூடிய முஸ்லீம்கள் நம்முடைய மாற்றுத்தில்தான் வலியுறுத்தி என்பதாக பெருமையாக சொல்லக்கூடிய நாம் எங்கட வாழ்க்கையிலே சுத்தமும் சரியாக செயல்பதில்லை நாம் பாதிக்கக்கூடிய நகிசான பொருட்களை போட வேண்டிய இடத்திலையும் போராமல் இருக்கிறோம் என்றால் எப்படி இஸ்லாமிய மார்க்கம் சுத்தமான மார்க்கம் என்று எப்படி சொல்வது அந்நியர்கள் தேவையில்லை முஸ்லீம்கள் தேவலமானவர்கள் முஸ்லீம்கள் பேருகட்டவர்கள் முஸ்லீம்கள் தேவையில்லை என்று அந்நியர்கள் போட்டி போடக்கூடிய இக்கால கட்டத்திலே அருமையானவர்களே நம்முடைய அழகான வாழ்க்கை வழிமுறைகளை நம்முடைய சுத்தமான வளையங்களை நாம் காட்டாமல் நாம் எங்களுடைய பார்வைகளை நம்முடைய தோட்டங்களை நாம் அசுத்தமாக ஆக்குவோம் என்றால் இன்னும் மென்மேலும் அந்த அந்நியர்கள் எங்களுக்கு ஏற்றுவார்களா நீங்க செய்வதில் ஒரு அறிபாதன் அந்த செய்ய நேரத்தில் அந்த அறிவாதத்தின் மூலமாக ஏனைய மக்கள் அந்த அறிவாதத்தை வெறுக்கக்கூடிய அளவுக்கு நீங்க நடந்து கொள்ள அழுக்கப்படக்கூடிய கிரானில் இருக்கக்கூடிய நதித்தான அசுத்தமான பொருள்களை நீங்க குளித்து புதைச்சிருங்க இதுதான் எங்களுக்கு சொல்லப்படுகிறது அருமையான சகோதரர்களே இன்றைய காலத்தில் நம்முடைய முஸ்லீம்கள் எந்த அளவுக்கு நடந்து கொடுறாங்கண்டா நாங்களும் போற பாதைத்தான் ஏழை மக்களும் போற பாதைத்தான் சரி அந்நியர்கள் போற இல்லை என்று வைத்தாலும் யாரும் மக்கள் நடமாறக்கூடிய பாதை அல்லவா நாம் என்ன செய்கிறோம் நாம் அசுத்தமான நஜீக்களை அந்த ஊட்டைகளை ஒரு உரையில போட்டுக் கொண்டு வந்து மெதுவா இரவு நேரத்திலே நடு ரோட்டில் வச்சிடுறோம் நாம் இரவு நேரத்தில் அடுத்த தோட்டத்துக்கு வீச்சிடுறோம் நாம் இரவு நேரத்தில் எங்கேயாவது ஒரு பசாரில் வச்சுட்டு வாரம் இப்படியான முறையில் அருமையானவர்களே நாம் வைக்கக்கூடிய அசுத்தமான பொருளை ஊர் மக்களும் காணலே யாரும் காணலே அல்லாஹ் பார்த்து வந்திருக்கிறான் என்ற எண்ணத்தோடு இருப்போம் இப்படியான நிலைமைகளை நாம் செய்ய மாட்டோம் அண்ணாவுக்காக வேண்டி பாதைகளை அசுத்தமாக ஆக்கிறது இப்படியான விளையத்தில் இருந்து நாம் எங்களை பாதுகாத்துக் கொள்வோம் அன்னியர்களை பாருங்கள் கிழமையில ஒரு முறையாவது அவங்கள தோட்டம் குறவுகளை அழகான முறையில் சுத்தமான முறையில வச்சுக்கொள்வாங்க அந்நியர்கள் வாழக்கூடிய பகுதிக்கு போனால் அந்த பகுதியில் எந்த ஒரு நாட்டமும் அடித்தாங்க அவர்களுடைய தோட்டத்தை பார்த்தா சந்தோஷமாக இருக்கும் அந்த தோட்டத்தில் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போற சிதி அந்த அளவுக்கு சுத்தமாக இருக்குது ஆனா முஸ்லீம்கள் வாழக்கூடிய பகுதியை பார்த்தா அந்த பகுதிக்கு யாருக்குமே செல்ல முடியாது டாய்லெட் உள்ளுக்கு அந்த குழிக்குள்ள போடக்கூடிய நஜீசான அந்த பொருளும் பாதையில உரைகன போடப்பட்டிருக்கிறது மக்கள் நடமாற முடிய முடியாத அளவுக்கு சுத்தம் இல்லாத அந்த நஜீசான பொருட்களை எல்லாம் எங்களை முஸ்லீம்கள் கொழுகி பாதையில வச்சிருக்கிறாங்க இதிகல்லல்லாஹு காவேதி தபெர்லி கொள்ளेंगे அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அப்பதான் எங்களுடைய இபாதத்துக்களை கபூல் செய்வார் அருமையான சகோதரர்களே அல்லாஹ்வுடைய நபி யார்களே அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியான விடயங்களை உங்களுக்கு பாடமாக கற்று தந்திருக்காங்க இப்படியான சின்ன சின்ன விடயங்களை நாங்க மக்களுக்கு நிறைவேற்றடக்கூடிய அளவுக்கு செய்வதன் மூலமாக அல்லாஹ் எங்களுடைய பெரிய பெரிய இபாதத்துக்களை கபூல் செய்வானா இல்லையா அல்லாஹ்வே ஆளு ஐந்து நேரம் தொழுகுறோம் তাহஜ் தொழுகுறோம் குர்ஆன் ஓதுறோம் மக்கள் எல்லாம் சொல்லாம் சொல்லுவா என்பதாக ஆனா மக்களோடு நடந்து கொள்ளக்கூடிய கூடிய முறைகள் மோசம் அந்யனாக இருந்தாலும் அவனோட எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அத முறைகள் மோசம் சுத்தத்தை பேன்ற விஷயத்தில ஜீரோவாக இருக்கிறாரே அருமையான சகோதரிகளை சம்பாத்திய மோசமாக இருக்குது சம்பாத்தியமும் மோத்தமாக இருக்கிறது நெருசல் நல்லா செல் நம்மளுடைய குடும்பம் சம்பாத்தியத்துடைய வடயத்திலே எந்த அளவுக்கு இருந்திருக்கிறான் என்பதை ஒரு சம்பவம் எங்களுக்கு வலியுறுத்தி சொல்கிறது அருமையான சகோதரர்களே எனவே எப்படி நம்முடைய ஊடு சுத்தமாக இருக்கவனும் நம்முடைய தோட்டம் சுத்தமாக இருக்கவனும் நம்முடைய உடை உறுப்புகள் உடைகள் சுத்தமாக இருக்க என்று நாம் விரும்புகிறோமோ இதே போல ஏழை மக்களுடைய ஊடு தோட்டம் உடைகள் ஆடைகள் இவைகள் எல்லாம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதையும் நம்முடைய உடம்புகளை ஹலாலான உணவை கொண்டு நாம் வளர்க்குவோமாக இருந்தா ஹலாலான முறையிலே வளர்க்கப்பட்ட உடம்பை அந்த சுர்த்தம் கபூர் செய்யுமே தவிர ஹராமான முறையிலே வளர்க்கப்பட்ட உடனே அந்த சுர்த்தம் கபூர் செய்யாது ஒருமுறை ரசூவ செல்லம் அவர்கள் அவங்களோட குடும்பத்துடைய நிலைமையை பாருங்கள் ஒருமுறை அல்லாஹு செல்லம் நுகருடைய நேரம் பாத்திமா ரஜி அல்லா அவனுடைய வீட்டுக்கு போறாம பேர குழந்தைகளை பார்த்துட்டு வருவோம் அவரோட வீட்டுக்கு போறாங்க போகக்கூடிய நேரத்துல பாத்திமா உதய்தான் அவங்க கேட்கறாங்க எங்க பேர குழந்தைகளை காணலேன்னு சொல்லி சுருக்கமாக சொல்றேன் சொன்னாங்க பாத்திமா நாயகி வெளியே போயிட்டு இருக்க விளையாட பாத்துக்கொண்டிருந்தாங்க வரல நம்பி தேட ஆரம்பிக்கிறாங்க தேடி தேடி போறாங்க பேர குழந்தைகளை காணல்ல ஒரு இடத்துல ஆடுகளை வைத்துக் கொண்டிருக்கிறான்னு ஒரு இடையன் அந்த அவரை சந்திச்சு கேக்குறாங்க அவரும் பாத்தாரு நபியுடைய முகத்தில ஏதோ கவலை நிறைஞ்ச மாதிரி என்ன கவலை குழந்தைகளை ரெண்டு குழந்தைகள் என்னிடத்துல அவங்க முகத்தை பார்த்தேன் அவனோட முகம் பாடி வசங்கி பசியில் இருப்பது போல நான் விளங்கினேன் அந்த பிள்ளைகளை பார்த்து கேட்டேன் உங்களுக்கு சரியான பசியா இருக்குது இந்த ஆட்டில நான் பாலை கறந்துட்டாரு நீங்க குடிங்களே அந்த பிள்ளைகள் சொன்னாங்க இது உங்களுடைய சொந்த ஆடுகளா நான் சொன்ன ஒரு இந்த பக்கமாக போனா நன்றி ஈச்சம் மரங்கள் நிறைந்த அந்த தோட்டத்தை செய்து அந்த மனிதர் நவீனத்துல காட்டினார் நிபுசெல்லாம் இவர் செல்ல போறாங்க ஒரு ஈச்சம் மரத்து தூருல அந்த ரெண்டு குழந்தைகளும் பசி மயக்கத்துல வாடி வசங்கி அப்படியே படுத்து கிடைச்சாங்க அருமையான சகோதரர்களே செல்லுவ செல்லி கவலை வந்துருச்சுகள் பசியில வாடி மசங்கி மரத்துல உடனே ரவி செல் அல்லாஹ் ஒரேவர் செல்லம் ரெண்டு குழந்தைகளின் தூக்கி எடுக்கிறாங்க தன்னோட அரவணைச்சு கொள்றாங்க தோல்ல ஏற்றி கொள்றாங்க தூக்கி கொண்டு வாராங்க பாத்திமா ரவி அல்லாஹண்ணா அவனோட வீட்டுக்கு வந்து சொல்றாங்க ஐயா பாத்திமா நீங்க உங்களோட வாப்பாவை விட உங்களோட குழந்தைகள் வளர்த்திருக்கிறீங்க பாத்தீமா என்று குடும்பத்துடைய நிலைமைப்போமே ஒவ்வொருத்தரும் யோசிப்போம் நாங்க அணிஞ்சி பட்டியில நாங்க உருண்டு கிடந்தா நாங்க சொர்க்கவாதி என்று சொல்ல உடல் வயிற்றல்ல எங்கட ஆடைகள் வைத்தா இருக்கிறீ ஆனா இவருடைய தொழிலை பார்த்தா கருப்பாக விளக்காக இருக்கிறேன் அருமையானவர்களை எல்லாம் வைத்தாக இருக்கணும் ஹலாலாக இருக்கணும் எப்படி சுத்தத்தை நாம உடலும் சுத்தமாக இருக்கணும் அப்பத்தான் சொர்க்கம் தகுசியும் எனவே எல்லாம் உள்ள அவரான ஒரு தாளா எல்லா நிலைமைகளிலேயும் எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் அவனுடைய பட்டளைகளையும் அருமை நாயகம் செல்லாபொலி ஒத்தல் அவர்களுடைய வழிமுறைகளில் பின்பற்றி வாழக்கூடிய மக்களாக எங்கள் எல்லாரையும் பகு செய்வாராக யாங்களை மன்னித்தல்வாயாக பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக நம்முடைய பெற்றோர்கள் உறவினர்கள் இனப்பந்துக்கள் யார் யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய பகுதிகளை சுரக்கத்தின் கூஞ்சொலிகளை ஆக்குவாயாக யாரு தான் யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய நோய்களை குணப்படுத்தி உடம்புல நல்ல ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் கொடுத்தல்வாயாக யாருந்தான் நீ எங்களுக்கு கண்ணியமான மார்க்கத்தை தந்திருக்கிறாய் யாருந்தா நாம் கண்ணியமான மார்க்கத்தை தபு செய்திருக்கிறோம் யாழ்லா அறுவை நாயகம் நம்முடைய நபி என்பதாக தபுல் செய்திருக்கிறோம் யாழ்லா பௌத்து வரைக்கும் வழிமுறைகளை பின்பற்றி வாழக்கூடிய மக்களாக தமிழ் செய்வாயாக சுத்தத்தை அழகான முறையில பேணி நடக்கக்கூடிய மக்களாக தமிழ் செய்வாயாக நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய பார்வைகள் அனைத்தும் யார் தான் ஏனைய மக்களுக்கு இதாயத்தாக நீக்குவாயாக ஏனைய மக்களுக்கு தொந்தரவு ஆக்கிவிடாது யாருளா சுத்தத்தை பேணி நடக்கக்கூடிய மக்களாக தமிழ் செய்வாயாக நாம் சொல்லக்கூடிய ولا کوئی قران تلاوتیں ہے செய்யக்கூடிய திகரிகள் கொடுக்கும் சொதப்பாக்களையால்ல கவுர் செஞ்சு அதுக்கு பரிபூர்ணமான நன்மைகளை தண்டல்வாயாக முஸ்லீம்களின் இஸ்லாத்தையும் பாதுகாப்பாயாக இஸ்லாமியர்களுடைய உடமைகள் உரிமைகள் சொத்துக்களை நீனை பாதுகாப்பாயாக முஸ்லீம்களின் இஸ்லாத்தையும் இல்லாமல் ஆக்குவதற்காக வேண்டி யூதர்கள் நெசாராக்கள் யகூதிகள் என்னென்ன திட்டங்களை தீட்டுகிறார்களே அல்லா அத்துணைய திட்டங்களை கௌரமடியாக ஆக்குவாயாக எல்லா நிலைமைகளையும் சீராக ஆக்குவாயாக இறுதி முடிவை நல்லதாக ஆக்குவாயாக யாயாக இல்லா முகமதுதான் என்ற கல்வா ஓடி நம்ம உடம்பு இழந்து உயிர் பெறுவதற்கு நிலை திருவை செய்வாயாக ஆமீர் ஆமீர் வா சர்தா நானிடம் ஆலமே